வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து மூன்றாவது செய்தி சேவை டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி மார்கழி மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த தலைவாசல் அருகே உலகத்தரம் வாய்ந்த பலவகை கால்நடைகள் ஆராய்ச்சி மையம் எட்நூறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று முதலமைச்சா் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளாா் சேலம் சென்னை பசுமை வழி சாலை திட்டத்திற்காக நில ஆர்ஜிதம் செய்வதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது சென்னை ஆயிரம் விளக்கு மகீஸ் கார்டன் பகுதியில் நாய்களுக்கு விஷம் வைத்ததால் 25 ஐந்திற்கும் மேற்பட்ட நாய்கள் உயிரிழந்து கூவத்தில் மிதந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் லாரிகளில் குடிநீர் விநியோகிப்பதை முறைப்படுத்த ரூபாய் இருபத்தி மூன்று கோடியே லட்சத்தில் நவீன கருவிகளை வாங்க குடிநீர் வாரியம் திட்டமிட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ள நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் செய்து தர வேண்டும் என்றும் பாதுகாப்பு அளிக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் இலக்கியத்திற்கான உயரிய விருதான ஞானபீட விருதுக்கு பிரபல ஆங்கில நாவல் ஆசிரியர் அமிதாப் கோஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவிலேயே பிறந்த அடுத்த இரண்டு மணி நேரத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு ஆதார் ரேஷன் பிறப்புச் சான்றிதழ் போன்ற அனைத்து ஆவணங்களும் வழங்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் கோவிலில் வழங்கிய பிரசாதத்தை சாப்பிட்ட பக்தர்களின் பலி எண்ணிக்கை பனிரெண்டாக உயர்ந்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் இன்று நடந்த தேடுதல் வேட்டையில் தீவிரவாதிகள் மூன்று பேரை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர் இந்த துப்பாக்கி சண்டையில் பொதுமக்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேகாலயா மாநிலத்தில் கிழக்கு ஜெயந்தியா மலைகளில் உள்ள சட்டவிரோத நிலக்கரி சுரங்கப் பொந்துகளில் பணியாற்றிய பேர் வெள்ள நீரில் சிக்கியுள்ளனர் அவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவனங்களில் ஒருவரும் அதன் முக்கிய தலைவருமான குமார் விஸ்வாஸ் பாஜகவில் சேருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தொலைக்காட்சிகளில் பேட்டித்தரும் புலந்த்ஹார் குற்றவாளிகளை கைது செய்வதில் உத்தரப்பிரதேச போலீசார் சுணக்கம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது இண்டிகோ விமானத்திற்கு திடீரென வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் மும்பை விமான நிலையத்தில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது பொது வியல் அறிவுரை அஞ்சல் கதை தலைத்தரும் திட்ட சம்பவங்கள் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை சென்மெடுக்கி என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் இணைகிற உலக செய்திகள் பத்திரிகையாளர் கஷோக்கி கொலை செய்யப்பட்டதற்கு தகுந்த நியாயத்தை உலக நாடுகள்தான் கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார் துருக்கி நாட்டு அதிபர் அர்டோகன் இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து ராஜபக்சே விலகியுள்ளார் இதன் மூலம் அந்நாட்டின் கடந்த ஐம்பது நாட்களாக நிலவி வந்த அரசியல் நெருக்கடி முடிவுக்கு வந்துள்ளது அயர்லாந்தில் கருக்கலைப்பு சட்டப்பூர்வமாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மசோதா நிறைவேறியது இந்திய பல் டாக்டர் சவிதா மரணத்தால் இந்த மாற்றம் பிறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் நாடாளுமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தப்பி பிழைத்த பிரதமர் தெரே இருபத்தி மணி நேரத்திற்குள்ளாகவே ஐரோப்பிய ஒன்றிய உச்சநிலை மாநாட்டில் புறப்பட்டார் இஸ்ரேலின் தலைநகராக அமெரிக்கா அங்கீகரித்து ஒரு ஆண்டுக்குப் பின் மேற்கு ஜெருசலேமை தலைநகராக ஆஸ்திரேலியா இன்று அங்கீகரித்தது மியான்மரில் ரொஹிங்கா முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த தாக்குதல் இனப்படுகொலை என அமெரிக்க எம்பிக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் மத்திய வியட்நாமில் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் பதிமூன்று பேர் மாண்டனர் என்று அந்நாட்டின் அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர் வணிகச் செய்திகள் மாருதி சுசுக்கி டொயோட்டோவை தொடர்ந்து ஹாண்டா நிசான் போர்டு டாடா உள்ளிட்ட நிறுவன கார்களின் விலையும் உயர்கிறது பண மதிப்பு நீக்கத்திற்கு பிறகு இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புதிய ரூபாய் ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இருநூறு நோட்டிற்கு நேபாள அரசு தடை விதித்துள்ளது மொத்த விலை குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்ட பணவீக்கம் கடந்த மாதத்தில் நான்கு புள்ளி குறைந்துள்ளது இது கடந்த அக்டோபர் மாதத்தில் ஐந்து புள்ளி இருந்த நிலையில் இப்போது பணவீக்கம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய புள்ளி விவரத்துறை தகவல் அளித்துள்ளது ஒகினாவா ஐ பிரைஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு முன்பதிவு துவங்கப்பட்டு இருக்கிறது சேர்ந்த விவோ நிறுவனம் இந்தியாவில் புதிய தொழிற்சாலை அமைக்க ரூபாய் நான்காயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது இனி வருவது விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி ரன்கள் சேர்த்துள்ளது மொஹாலியில் நடைபெற்று வரும் ரஞ்சி ஆட்டத்தில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி பதினைந்து ரன்களுக்கு ஆட்டமிழந்தது மும்பைக்கு எதிரான ரஞ்சி ஆட்டத்தில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு கேரி கிறிஸ்டியன் விண்ணப்பம் ரசிகர்கள் மிகவும் உற்சாகத்தில் உள்ளனர் திரைச்ிகள் ஹாலிவுட் தயாரிப்பாளர் அசோக் அமிர்த்ராஜுக்கு செவாலியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ள முதல் படம் கனா அவருடைய கல்லூரி தோழரும் நடிகர் பாடலாசிரியர் பாடகர் என பன்முகங்கள் கொண்டவருமான அருண்ராஜா காமராஜ் இந்த படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் மனஸ்தாபங்கள் தீர்ந்து ஜெயில் படத்தில் மீண்டும் இணைந்துள்ளது தனுஷ் ஜி பிரகாஷ் கூட்டணி இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்